அதோடு கூட இந்த கல்லாணைக்கு கரும்பருத்தியதையும் முடிச்சிடுவோம் மன்னிக்கணும் சாமி கேட்டுக்கணும் கேட்டால் இந்த சித்தர் செய்த செயல் தான் அது அதெல்லாம் தனியாக பிரித்து பேச வேணா அமைங்கிறதுனால மேலும் பாட்டின் கம்பி அதனால இந்த ரெண்டையும் இணைப்பா இப்போ எல்லாமே சித்தரான படமும் கல்லாணைக்கு கரும்பருத்தியதும் என்பதுமாக அமைத்துக்கொள்ளலாம் அப்படி ஏன்னா இதில் வந்து சித்தரானதில் ஒன்றும் அதிகமான அமைப்பு அவர் செய்த சித்துக்களை எல்லாம் சொல்ல போறார் வரிசையா அதனால் இப்ப சித்தர் என்பது உண்டு இதை பேசும்போது நாம இங்க பக்தியாகவும் அதோடு கூட பாராட்டியும் போட்டியும் நினைக்கணும் ஏனென்றால் நம் அருகில் இருக்கின்ற பெரியவர்களே ஒரு சித்தர் தான் எல்லாம் வல்ல சித்தர் இந்த சித்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரியபுராண சொல்லால சொன்னோம்னா சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர் தொகையடியார்னு ஒரு ஒன்பது அடியார் தோன் ஒன்பது அடிவரது தொகையடியார் தொகைன்னா தனிப்பட்ட ஒருவர் அல்ல தொகுதியான அத்தனை பேரையும் குறிக்கிறது தெல்லைவாழ்ந்த அடியாருக்கும் அடியேன் மூவாயிரம் பேர் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு அடியேன் பொய்யடிமை இல்லாத பொய்ப்பொருளுக்கு அடிமை செய்யாத மெய்ப்பொருளுக்கே அடிமை செய்கின்றவர்கள் அப்படிப்பட்ட புலவர்கள் அங்கேயும் பலர் பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியேன் அது தொகை தான் யாராருன்னா அரவணையை பாடுறாங்க அடிவீன் சித்து வேலை செய்யறவங்க சித்தர் ஆனா அந்த மாதிரி அந்த மனநிலை இருந்தா தான் செய்யலாம் இருந்தாலும் நம்ம அந்த அடிநிலையை மறந்து அவங்க செயல்நிலையை மட்டும் சொல்லணும் செயல்நிலை மட்டும் அவரு சித்து என்ன சித்தன் அப்படியே மண்ணி இருப்பார் ஏ வாயில கூப்பிடு பட்டினத்தாரு விளையாட்டு இருந்தான் மாடு மேய்த்திட்டு இருந்தான் ஏய் தம்பிகளா என்ன அப்படின்னு எல்லாம் சே சாமி என்ன கூப்பிடுது அப்படின்னு வந்தாங்க இப்ப எல்லாத்தையும் தர போறேன் எல்லாம் கண்ணை மூடுங்க அப்படின்னாரு கண்ணை மூணுங்க இப்ப கீழே இருந்த மண் எடுத்து வாயில போட்டாரான் ஒரு வய பார்த்தாங்க சாமியே மண் எடுத்து வாயில போடுதுரா அப்படின்னா செயற்கரிய செய்தலாகிய சில செயல் அது எதனால் செய்ய முடியுது அவர்களுக்கு சித்தத்தை சிவன்பால் வைத்ததுனா அந்த ஆர்டர் சித்தத்தை முடிதையும் பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையை அப்படி ஒரு அடி அடியாடி அடி வருவதன் பிடிப்பட்டவங்களாம் வரங்குவது தாங்க வைத்தாக்கும் அரிய தன்னுடைய சிந்தனை முழுதும் அப்படியே சிவத்திரத்திலேயே வைத்து வாழ்வது என்பது அத்தைவற்ற மனமாக வாழ்வதற்கு அப்படி சித்தர் இதற்கு விளக்கம் தரும்போதுதான் சைக்கிளா இருக்கருமா ரொம்ப அற்புதமா தந்தார் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்னா எப்படி சார் வைக்க முடியுது நமக்கு வந்து ஒரு ஆற செகண்ட் வைக்க முடியலைங்களே நாயர் கோயிலுக்கு போய் தோப்பு வர்ணம் போட்டோன்னு வச்சுங்க போடும்போது என்னமோ விநாயகமூர்த்தி அப்பாங்கிறது தேங்காய் இருக்கு அர்ச்சனை நடக்கும் போது இந்த அரை செகண்ட் நம்மளால வைக்க முடியலையே சித்தத்தை சிவன்பாலே வைத்தாக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி முடியும் அதுதான் அவர் சொன்னார் சொல்றார் அர்த்தமே அருமையா முதல் பாட்டே சொல்றார் பெரிய பிராணத்தில் அவர் யோகத்தை பத்தி அதிகமா சொல்லுவதில்லை ஏன்னா சந்தர்ப்பம் இல்லை இந்த இடத்துல பிடிச்சிட்டார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாக்கும் அடியேன் அங்க திருமூல திருமந்தம் சொல்லும்போது கொஞ்சம் பிடிச்சார் ஆமா அவர் யோகி அதனால அவ்வளவுதான் மூணு மணி நாளில் அது மாதிரி யோகியா இல்லை சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்க முடியும் அது எப்படி தான் ஆரம்பிக்கணும் அந்த மூலாதாரம் இந்த கொப்பு கண்டம் நெஞ்சு கண்டம் இந்த குருவநடு இந்த ஆறு ஆதாரங்களிலும் அதற்குரிய கடவுளை வைத்து தியானம் செய்து மெதுவாக தன்னுடைய அந்த ஆன்மாவை அதிலிருந்து அப்படியே மேலே இடை செய்து மேலே எடை செய்து பிராணவாயுவோடு கூட இங்க இருக்கிற அந்த புருவனுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் இருக்கிற இடத்துல துவாச அந்த அங்க அந்த பரம்பருளை நிறுத்தி அந்த பரம்பரோடு தன் அந்த உயிரையும் அப்படியே சேர்த்து வைத்தது சேர்த்து வைக்க அதுதான் பா சித்திவன் பாரி வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு அருமையான சிறப்பு இருக்குது ஏன்னா இதுல அடங்காத அடியவர்கள் யாருமே இல்லை யாருமே இல்லை எதுல இந்த மூன்றுல எந்த மூன்றுல பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் இவர் ஒருத்தர் பரமனையே பாடுவா எல்லார்க்கும் அடியேன் ரெண்டாவது சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் இந்த மூன்றுல இந்த மூன்றை தவிர வேற ஏதும் இல்லை சித்தத்தை சிவன்பாறே வைப்பது என்பது மன வழிபாடு பரமனையே பாடுவது என்பது வாயில் இருக்கிற சொல் வழிபாடு பக்தராய் பணிதல் என்பது உடம்பு வழிபாடு மனம் மொழி மெய் இந்த மூன்று கருவிகளால் தான் ஆண்டவனை வணங்கலாம் மனத்தால் வணங்கியவர் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் வாயினால் பாடி புகழ்ந்து பாடியே வந்தவர் பரமனையே பாடுவார் பக்தராய் பணிவார் அங்கெங்க பெருமானத்தில் அப்படியே தானே கிழ விழுந்து விழுந்து இந்த மூன்று அடங்கிற்று எல்லாம் எல்லாம் அடங்கிட்டது நீங்க இது தவிர நீங்க எப்படிதான் நீங்க வணங்குவீங்க இந்த மூன்றை விட்டுட்டு வணங்கிறதுக்கு என்ன கதி நமக்கு இருக்குது ஒண்ணும் கதி இல்லை கோயில் குளமெல்லாம் போறதில்லை சில பேர் சொல்லுவாங்க தேவாரத்தில் படிக்கல அப்படியே மனசுல எடுத்து சித்தத்தை சிவன்பாலை வச்ச போய நின்று போறேன் எங்க ஐயா தான் சொல்லியிருக்காரு என்ன நான் எனக்கு அந்த சாத்திரங்க திரும்பலாம் ஒண்ணும் தெரியாதுங்க தேவார திருவார்த்தப்படாம படிச்சுக்கிட்டு இருக்கேங்க பரமனே பாடு அப்படி பாடி சரி சரி எனக்கு என்னங்களோ கோபுரத்தை கண்டாலே எனக்கு தெரியாதுங்க பொத்துன்னு உடம்பு உடுந்திருங்க எல்லார்க்கும் அடியே சொன்ன தொகையிலே இந்த மூன்று மனம் மொழி மெய் ஆகிய மூன்று கரணங்களாலும் வழிபாடு செய்கின்ற பெருமக்களுக்கு தொகையடி யார் யாரெல்லாம் மனத்தால் நினைக்கிறார்கள் யாரெல்லாம் வாயினால் பாடி வழிபடுகிறார்கள் யாரெல்லாம் உடலால் வணங்கி வழிபடுகிறார் அவர்களுக்கெல்லாம் ஏதும் விடுபட்டதே இல்லை விடுபடுவேன் எங்க சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர் சித்தர் அப்ப சித்தம் என்பது அவங்களுக்கு அந்த உள்ளத்துல அதான் மனம் மொழி மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிச்சாங்க எல்லாம் மனம்தான் அந்த நிலையினால் வேறுபாடு நிலையினால் வேறுபாடு தந்திரியா நினைக்கும் போது மனம் வாங்கும் போது நினைத்ததை கொஞ்சம் ஆராயும் போது நினைக்கும் உறுதிப்படுத்தும் போது புத்தின் அதை வந்து ஆட்படுத்தும் போது ஆங்காரம்னு இருக்கு நான் கொஞ்சம் வெடிக்க சொல்றது இப்ப சாப்பிடலாமா பாருது சாப்பிடலாமா மனம் என்ன சாப்பிடல இருக்குதுன்னு சாப்பாடு இருக்குது எது வேணுங்க இது எது எது வேலை இது ஆமா சித்தம் ஆராயுது ஏற்று ரெண்டு தான் டிஃபன் டிஃபின்னு நீ சாதத்தை போட்டு மோறு ஊத்து உடம்பு கடக்கிற இது புத்தி மோர் சாதம் மோசாரம் எனக்கு நினைப்பது அல்லது எப்படி செய்யலாம் என்பது அது புத்தி சித்தம் அதை ஒருமைப்படுத்துவது புத்தி செயல்படுவது ஆங்காரம் இதை நம்ம செஞ்சுட்டே இருக்கிற இதைத்தான் அவங்க தத்துவ ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க மனம் புத்தி சுத்தம் அங்காரம் மனம் புத்தி சுத்தம் அங்காரம் அகக்கருவிகள் ஆம் வந்துகிட்ட இருக்குள்ளவத்தை நான்காம் சுத்திரது இந்த எல்லாம் இப்படியாக ஒரு தரம் ஒரு விளையாட்டு பெருமான் தீரம் சொக்கநாத சீரம் என்ன அப்புறம் அடுத்தது நான் மாறக்கூடியதுனால வருணம் அந்த மழை பெய்ததுனாலே அதை தடுப்பதற்காக நான்கு மாடங்கள் அப்படி கூடமாயிருந்து தடுத்தது அதை பத்தி சொன்னேன் இப்போ உயர்த்து ஏறு சித்தராக சொக்கன் ஆதரவு கொஞ்சம் விளையாண்டார் அது என்னால ரொம்ப அவருடைய பெருமையும் அப்படி அதிகம் அதனால சிறிது உரைப்பேன் பரவாயில்ல நல்ல முன்னுரை அருமையாக தான் செயல் சிறிது உரைப்பேன் ஏன்னா பரம்பொருள் பெய்த சித்து ஆன்மா இது போய் அந்த சித்த எல்லாம் சொல்லிட முடியுமா அவ்வளவு அறிவுதே இருக்கு அந்த ஆன்மாவுக்கு இல்ல ஏதோ கொஞ்சம் சொல்லலாம் பொல்லா வினையேன் என்ன தெரியும் ஏதோ கொஞ்சம் சொல்லலாம் அல்லவா பேடருங்க அதிர்மாய் மூடித்தெழியனும் பாண்டி மேல் நல்ல வீடை கூடலம்பதிமயவிய குணம் கூறி கடந்த வேடர் அங்கு ஒரு வேடராய் வருவார் மற்ற திருவிளையாடல் பற்றி வந்தது என்ன காரணம் விட்ட மடைய மாமனாக வந்து வழக்கு தாய் மாமே எங்க அந்த பாண்டியனுக்கு முடி இல்லை கிரீடம் இல்லை அதனால மாணிக்க அப்படி ஒரு காரணம் பற்றி வந்தது இது எதுக்கு வந்தது என்ன ஒரு காரணம் இல்ல இந்த திருவிழாடல் ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுடைய இந்த அளவில் ஆற்றலை உணர்ந்து வெளிந்து அந்த பரம்பொருள் தான் நமக்கு தலைவன் என்பதை அடைய வேண்டும் என்பதற்காக செய்தே தவிர எந்த காரணமான காரணம் அப்படி ஒரு விளையாடு அதான் சித்தர் என்னிய குணம் கூறி கடந்த வேடர் அவர் யாருன்னார் உடலையே சுத்தமாக கொண்டிருப்பார் அதுதான் அவர் உரைகின்ற இடம் அப்படிப்பட்ட சொக்கநாதர் குணம் கூறி கடந்த வேடர் பெருமான் குணமில்லாதீங்களே மணிவாசர் படிப்பினையே நீ திருப்பெருந்தூரில் ஆட்கொண்டு கைவிட்டு விட்டால் நான் ஊரெல்லாம் என்ன தெரியுமா செய்வேன் போய் சொல்லுவேன் இங்க ஆற்காடு போவேன் போவேன் கீழ்முன்னல் வருவேன்த்தனகிரி வருன் என்ன தெரியுமா போய் வணங்கிரிக்கலைய உங்க ஆண்டவன் குணமீலி குணம் கட்டவன் சரியான புத்தி இல்லை மதி என்று அங்க என்ன பொருள் குணமீலி நமக்கு இருக்கிற மூன்று குணங்கள் இல்லை ராட்சசம் தாமதம் அந்த மாதிரி சாத்தியங்கிற குணம் இல்லை பின்ன நமக்கு இல்லாத எட்டு குணம் அவங்க இருக்குது என் குணத்தான் தாலை வணங்கார் நூல் திருமுறைகள்ல குணமில்லாதான் குணம் கூறி கடந்ததோ பெயர் அவனுக்கு ஒரு பெயர் கிடையாது அவங்க உங்களுக்கு வழங்குற பெயர் தான் பெயர் அவன் தனக்குன்னு ஒரு பெயர் குணம் கூறி கடந்ததோ ஆனால் வேடர் என்ன வேடர்னாரு எந்த வேடமும் ஒரு வரும் எந்த வேடமும் ஒரு ஏன் நாமெல்லாம் தனக்கு ஒரு குணமோ தனக்கு ஒரு பெயரோ இல்லாத ஒரு பெரியவர் ஆன்மாக்கள் ஒய்வதற்காக எத்தனையோ வேடம் எடுப்பார் வேடர் வேடர் நீங்க கையில வில்லு வச்சுக்கிற வேடம்னு நடத்தமில்ல அப்படியும் அந்த ஒரு வேடம் எடுத்தார் இருந்தாலும் வேடர்னா எத்தனையோ உரிமை அப்படி எடுத்தவர் ஒரு சித்தராய் வந்தது உரைப்பாம் ஒரு சித்தராகவும் வந்தார் இங்கெல்லாம் குணம் கூறி கடத்தல் என்பதற்கு ஒரு மணி நேரம் சொல்லலாம் அவ்வளவு தூரம் அருமையான பகுதி அது அல்லவா அது ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் ஒரு ஒரு சாமியில் கந்தர்களின் பாகுற ஒன்று கந்தர்களின் பால் ரொம்ப அருமையான பால் அந்த இனை குழை தூங்க தோளுடைய சிவியன் திருநீற்று அதுல திருநீட்டு இடுப்புலாம் வச்சுக்காங்க தோல்ல வச்சிருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா சொற்பொழிவு முடிஞ்ச சொற்பொழிவுல வாங்கினது வாரியார்ட்டா பல பேர் வாங்கிருப்பாங்க முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா அவர் எல்லைக்கு இடுப்புல வச்ச இவன் எல்லைக்கு தோல்ல வச்சிருக்கீபி பையன் தோல்லை வச்சிக்கிட்டு அவ்வளவுடி அழிந்து நல்ல சிவப்பான திருமேனி இருக்கார் போட்டிருக்கார் இந்த உருதுராக உருள்றது மேனி பாவச்சக்கி வேணாயிடுதான் அவ்வளவு பொன்மையான மீனி பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி மென்மையான மீனி இந்த உருதுராகம் உருள்வது கூட பாரு துர்காக ஒரு சோப்பா இயற்கையாக ஒரு மாலை இருக்கு அப்படியே மதுரை ஆனதுனால நினைவு எங்க இருக்கு எல்லாமே அப்படியே சொக்கநாதர் வழிபாடு துர்க்கைக்கு பக்கத்துலதான் இருக்கும் இது தெரிஞ்சவங்க வழிபடுவாங்க இல்லன்னா துர்க்கை வழிபட்டு நேரம் வந்துருவாங்க வழிபாடு செய்யணும் வளம் கூட வரது பக்கமும் எல்லாம் தரையை வணங்கிக் கொள்வாங்க அது அந்த இதில் வந்து இது அந்த கண்டிகை எல்லாம் இல்லைங்கிறாங்க இவர் நடைமுறையாக வந்ததுனால சொல்ற வரும்போது அந்த உத்ராட்டம்லாம் போட்டுக்கிறார் நல்ல நேபாள உருதாட்டம் பெருசு எல்லாம் ஆடுமுகம் அதனால அவர் போட்டு அப்படிப்பட்ட அருமையான உருதாட்டம் கையில் அங்கு கட்டங்க முன் கையில் அந்த மழு கண்டவர் மனம் சென்று உயுரவிக்கிய உதர பந்தனம் இருப்பில் நல்ல அருமையான ஆடை அதுக்கு மேல பெல்ட் மாதிரி அந்த ஆடை கீழே நெகடாதவாறு ஒரு கட்டு கட்டு கட்டு இருக்காரு அது பார்த்தா பார்த்தா அந்த பயிற்று தோல் கண்டார் தோலைய கண்டார்னு கம்ப சொன்னாரு இங்க உதர பந்தனம் கண்டார் உதர பந்தனமே கண்டார் அப்படின்னு சொன்னார் அந்த தொந்தியும் அது மேலே இது கட்டிருக்கிறதும் அதுக்கு மேலே அந்த பெல்ட் போட்டிருக்கிறதும் அடாறு அப்படின் அட்டவேங்க கோவனமும் கோவனம் நல்லவா கோவனம் பழைய காலத்து பெரியவங்க மேல ஆட கட்ட மாட்டார் சுந்தரமூர் சாமி தரபடலா இருந்தவர் ஆனாலும் கோவனத்தோடு கட்டியே இதெல்லாமா எங்க சொல்லப்படுவீங்க இதெல்லாம் நாம சொல்றோம் கோபனம் திருநீருமை தாள வந்தேன் தலைவாயனையே என்று கொள்ளி அவரு தேவாரம் செய்கலார் சொன்னா கூட சந்திப்பீங்க இல்லவா அவர் எட்டு பன்னாற்றாண்டு நானூறு ஆண்டு போயிடுங்க யார் சொன்னுத சுந்தர்மூர் சுவாம கீழார்கோவனமும் திருநீருமை பூசி உண்டன் தாலே வந்த அணிந்தேன் என்று கொன்னி அதனால அசைக்க முடியாது இந்த எடுத்துக்காட்டலாம் அதனால அந்த கோவணங்களுக்கு அதன் மீதுதான் ஆடை கட்டுதல் பழைய பழக்கம் அதனால புளித்தோல் இடத்தோல் இத்த யோகப்பட்டிகையும் யோகப்பட்டிகு பேர் அது யோகம் உடையவர்களுக்கு அப்படி இது கூட நம்ம திருமூலர் கூட அந்த மாதிரி பழைய வைத்தியமான போட்டிருப்பாங்க யோகப்பட்டிகளும் பொன்னியடை கட்டப்பட்ட கையில அந்த படை இருக்குதான் அந்த படையினுடைய காற்று அடிச்சாலே சொல்றது அப்படிப்பட்ட படை வச்சிருக்கா கிங்கினி சூழ்ந்து எங்க இருந்து வர்றாரு பட்டவாரும் பேசாதி பாடம் தலை முதல் அடிவரை அப்படியே அழைச்சிட்டு போன சித்தரை வேகமா நான் சொல்றேன் இப்ப சூழ்ந்து ஆடிகாடில் மிளற்றும் போலியே அந்த திருவடி தாமரை யாருக்கான் தாமரில என்ன வரும் தேன் வரும் அது போல அங்க திருவடி ஆகிய தாமரில தேன் வரும் என்ன சார் தாமரில தேன் வர்றதே கொஞ்சம் சந்தேகமா இருக்குது இப்ப ஏன்னா அதிகமா தேன் வர்ற தாமரை நம்ம பார்க்கல நீங்க திருவடியாகிய தாமரையில தேன் வருது என்ன கொஞ்சம் எங்களுக்கு மூளை இருக்கு யாரு திருவாசன் அவன் திருவடியை காட்டினான் திருவடியை மட்டுமா காட்டினான் நீடைய குருநாதன் அதிலிருந்து சொட்டுகிற தேனும் காட்டினார் தாழ் தாமரைத்தேன் காட்டி கை செய்ய நாம் மேலை வேடைய ஆழ்தானாண்டு கொண்டவா பாடுதுங்கான் அம்மான அருமையா திருவமான பான எனவே தாழ்த்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி எனவே நீ என்ன பொருள் கேட்டீங்கன்னா அதுல தேன் சுட்டுதுன்னு அர்த்தமல்ல தேன் சுட்டு அர்த்தம் இல்ல அந்த திருவடித்தாமரைதான் அந்த உயிருக்கு தேர்ந்தருகின்ற அமிழ்தம் ஏன் திருவடி பேர் அதான் புத்தி திருவடி வரைக்கும் காட்டிட்டு மீண்டும் இப்படி இருக்கா குளித்த புருவமும் அதுதான் இது அவ்வளவுதான் இங்க போர ஆனந்த மாது ஆள் அர்முகம் போலியே அவருடைய அந்த முகத்தை அந்த புன்முருவரோடு இருந்து பார்த்தா என்று வந்தா என்னும் என் பெருமான் தன் அப்படி இருக்குமா அந்த முகம் திருமுகம் இப்படி பாத பங்க எம் உபனிர பாதுகை தூட இது வந்து திருவடியை கொண்டார் மீண்டும் திருவடியில ஒரு பாதுகை நடந்து வராது எது என்ன உபநிடதம் என்று சொல்லுகின்ற அந்த உபநிடங்கள் அது பாதுகையா இருந்து தாங்கி வருது கடையில வாங்கன அல்ல கடையில வாங்கின செருப்புமல்ல கடையில வாங்கின கட்டையும் அல்ல இது உபநடகங்கள் திருவடியை தாங்கி வருகின்றன அவங்க வந்தா வந்து சிறிது லேசான புன்சரிப்பு பெயர்வையும் திருமுகத்து அரும்பா ரொம்ப ஊரத்திலிருந்து வர்ற மாதிரி கொஞ்சம் லேச பெயர்வை வேற இருக்கா பெயர்வை அப்படி தொடர் அப்படி ஏன்னா அப்படி யாரா பார்த்தா சாமி இங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி நேபாளத்தில இருந்து வருது அப்படின்னு சொல்றது நேபாளம் எல்லாம் ஒண்ணுமில்ல இருந்தா முடியாது போட்டா அந்த சொல்லக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் லேசான வேர்வை வரும்படியா சாமி இங்க ஒரு வருதுடா அப்படின்னு நாலு பேர் சொல்றான் ஆமாடா நெத்தியில பாடுறா வேர்வையே எங்க இருந்தோ நடந்து வருதுப்பா ஆமாப்பா நடந்தா அருகு சூழ்நிறைத்தி விடந்தோடு மறைந்து மதுரையில இந்த கால் படாத இடமேல சந்து எல்லாம் மூளை முழுக்கலாம் ஆவணி மூல விதியில ஒரு சித்திக்கு வந்தாருனாரு எத்தனை பாத்தீங்க எத்தனை பாத்தீங்க பத்தே ஒன்பது எக்கால் இங்க சித்திருக்க ஆடி வீதியில வந்ததுன்னா இன்னொருத்த பாத்தான் ஆடா இங்க மேர வீதியில வந்ததுங்கயா அப்படின்னு சொல்லுங்க நீங்க ஒண்ணு சார் நம்ம மதுரை திருவள்ளூர் காலத்துக்கு வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேச்சு கேட்டுது திருக்குறள் நீங்க ஒண்ணுயா மீனாட்சி கோயில வளம் வந்துகிட்டு இருந்தாரு இருந்தா ஆமா சார் பார்த்தீங்கன்னா ஆகவே பார்க்குமிடம் எங்க ஒரு நீக்கப்பற இருக்கின்ற படிபொருளானது அவரவர்களும் தான் தான் கண்டேன் தான் தான் கண்டேன் அது மாதிரி எங்கும் கண்ட திருமீனியாக வருகிறார் என்ன சித்தர் பொழுதுமே இந்த ஒண்ணு தப்பான பைத்திய ஆரம்பினாலையும் இன்னொருத்தாலையும் பல பேர் போவாங்க பைத்திய ஆரம்பினால போறது கைதட்டுறதுக்கு அவங்க கிட்ட போறது ஏதேனும் சித்திர கரகிறதுக்கு அவ்வளவுதான் அது மாதிரி கேட்டாரு இது பார்த்தா புதுசாமியா இருக்குது ஒன்னு இதா இருக்குது ஏய் பா ஏ அப்படியே நாலு பேர் பார்த்தா அஞ்சு பேர் பார்த்தா நாற்பது பேர் நானூறு அப்படி பண்ணிட்டு பார்த்தா இவர் வந்தார் பின்னாரா படையே தெரில ஏ எல்லா சாமி பா நேபாளத்தில இருந்து வந்துருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் நின்னுங்க அப்படின்னா எல்லாம் நின்னுங்க தெற்கு இருப்பு சென்று புக்கு இப்படியே தெக்க போற மாதிரி இருக்குது எல்லாரும் ஏய் சாமிங்க அது தின்னு ஆறமாக்கு பின்னால அங்கிருந்து வருகிறா சாமி இங்க போனாரு இப்ப இங்க வராரு தெற்கு இருப்பவர் போல் வடக்கு பாரதி செய்ய சென்று புக்கு இருப்பதும் கிழக்கூடார் போல் பேசிசையில் நக்கு இருப்பதும் நான் அப்படியே கிழக்க போனாரு ஏ சாமி கிழக்க போயிட்டே இருக்குது அப்படின்னாரு ஆமாடா போயிட்டே இருக்காரு எங்க போறாருன்னு தெரியல இங்க எதிரும் நீ சாமி வருது